நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜய் ஆனந்த் இப்ப நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குரங்கு பேமில இருந்து எவலியூஷன் ஆகி வந்தவன் மனுஷன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அது மாதிரிதான் வந்து புலி சிங்கம் எல்லாத்தையும் வந்து கேட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க அப்ப சிங்கம் புலி எல்லாத்துக்கும் பூனை தான் வந்து முன்னோர்கள் அப்படிங்கறத நிரூபிக்கிற மாதிரி சின்ன வயசுல நான் ஒரு கதை கேள்விப்பட்டேன் என்னோட பாட்டி சொன்ன கதை அது அதுல வந்து பூனைக்கு மரம் ஏற தெரியும் ஆனா புலிக்கு ஏற தெரியாது ஏன் அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்டாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன் அப்ப பாட்டி அதுக்கு ஒரு கதை சொன்னாங்க ஒரு காட்டுல ஒரு பூனை ஒரு புலி இருந்துதான் அந்த பூனை வந்து நல்ல வேகமா ஓடும் வேட்டையாடும் விலங்குகள் எல்லாம் பிடிச்சி சாப்பிடும் அது வந்து நல்ல ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது ஆனா இந்த புலி வந்து அதுக்கு வேட்டையாடவும் தெரியாது விலங்குகளை பிடிச்சி சாப்பிடவும் தெரியாது அது ரொம்ப அப்போ ஒரு நாள் பூனை வந்து புலிகிட்ட சொல்லி இருக்க எல்லாத்தையும் நினைச்சேன் விலங்குகளை துரத்தி பிடிக்கிறது அதுக்கப்புறம் அத லாவகமா பிச்சு சாப்பிடுறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துச்சான் புலி கேட்டுச்சான் எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டியா பூன கத்துக் கொடுத்துட்டேனே உடனே பூனை புலி சொல்லி இனிமேல் உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை இப்ப நான் அடிச்சு சாப்பிட போறேன் புலி சிரிச்சுக்கிட்டே சொல்லி மரத்தில் ஏறுறத மட்டும் கத்து கொடுத்திருந்தா உயிரோட இருக்க முடியுமா நினைச்சியா அதனாலதான் கத்து கொடுக்கல அப்படின்னு பூனை சொல்லிச்சான் உடனே புலி வந்து கோவமாக வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எல்லாம் இருக்கும் அதனால வெந்து போய் புண்ணாதான் இருக்கும் இதுதான் டிஸ்கவரி சேனல்ல புலியை கடவாயெல்லாம் வெந்து போய் புண்ணாட்டி சொன்னது உண்மை வாயையும் நல்லா சுத்தப்படுத்தி உண்மையான இருந்தா புலி வந்தது அப்படிங்கறது உண்மைதான் போல் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்களுடைய நண்பர்களும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நம்முடைய தமிழ் ஸ்டோரிஸ் பர் கிட்ஸ் அப்படிங்கிற சேனல்ல நூற்றுக்கணக்கான கதைகள் இருக்கு அது எல்லாத்தையும் உங்களுடைய நண்பர்கள் எப்படி கேட்டு மகிழ்றது அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் ஆப்ல ஏதோ ஒரு ஆப்ப டவுன்லோட் செஞ்சு அதுல இருந்து தமிழ் ஸ்டோரிஸ் பார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனல தேடி எடுத்து சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ பண்ணா அவங்களாலையும் தொடர்ந்து இந்த கதைகளை கேட்க முடியும் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்